सर्वं வதிக்கம் விய பரமாவினிந்தவெ ரூபா விய பரமாவிணிந்தேவீத் பரமாவிரம் மேலான பரம் பருநம் பரம்பொருளை அறிந்தவன் மெய்ப்பொருளை அறிந்தவன் பரமார்த்த தத்துவத்தை புரிந்து கொண்டவன் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்கின்ற அறிவைப் பெற்றவன் பரமார்த்த வித்து சர்வம் விகாய ரூப வர்ணாதிக்கம் ரூபம்னா வடிவம் வர்ணம்னா என்ன நிறம் ஆதின்னு போட்டத்துனால என்ன போடணும் நிறைய இருக்குது சப்தம் விகாய சப்தத்தை விட்டு ரூபம் விகாய சப்தம் விகாய அப்புறம் வந்து என்னது ரசம் விகாய ஆதி போட்டத்தினால எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் ரசம் விகாய கிராணம் விகாய அப்புறம் வந்து என்னது ஸ்பரிசம் விகாய அதில் ரூப வர்ணாதிக்கம் விகாய சர்வம் விகாய சர்வம்னு போட்டதுனால எல்லாத்தையும் விகாயனா நீக்கின்னு அர்த்தம் நீக்கிவிட்டு பரிபூர்ண சிதானந்த ஸ்வரூப்பேணை அவதிஷ்டதே தியானத்தினுடைய பிரயோஜனம் என்ன ஆகிறதுனா பரிபூர்ண சிதானந்த ஸ்வரூப்பேணை அவதிஷ்ட அவதிஷ்டதேன்னா நிற் இருக்கிறான்னு அர்த்தம் எப்படி இருக்கிறான்னா இருக்கிறான்னா ஞாபகம் அந்தக்கரண விற்பி அந்த மனசு என்ன பண்ணுறதுன்னா இந்த விறத்தியெல்லாம் இல்லாமல் இந்த நாமரூபாத்மக விற்த்தி இல்லாமல் அந்த பிரம்மாக்கார விறத்தியோடு இருக்கிறதுன்னு அர்த்தம் அந்த கரணம் அந்த பிரம்மாக்கார விறத்தி மயமாக இருக்கிறது அப்படி சொல்லலாம் இல்லாட்டி சமாதியை சொல்லலாம் அந்த விறத்தியெல்லாம் ஒடுங்கி போச்சு ஆக விஷயாக்கார விறத்திலிருந்து விலகி பிரம்மாக்கார விறத்திக்கு போய் விஷயாக்கார விறத்திலேயே எது வியாபிச்சிருக்கு பிரம்மந்தான் இருக்குது பிரம்மத்தில் விஷயங்கள்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கு ஆகையினால இவன் என்ன பண்ணுறான் பிரம்மாக்கார விறத்தியாகி அந்த பிரம்மாக்கார விறத்தியும் ஒடுங்கி போயிற்று அப்படி எடுத்துக்கிறான் பிரம்மாக்கார விறத்தி மயமாகி விட்டது அகண்டாக்கார விறத்தி மயமாகி விட்டது அந்தக்கரணம் விறத்தி இல்லைன்னா அந்த அந்த விறத்தியும் ஒடுங்கி போச்சு இப்படியே தியானம் பண்ணி பண்ணி பண்ணி அபியாசம் பண்ணி பண்ணி கண்ணை மூடி உட்காந்துட்டே இருக்கான் யோசிச்சுட்டே இருக்கான் இந்த விஷயத்தை அப்புறம் அப்படியே மனம் அதில் ஒடுங்கி போய்விட்டது நிர்விகல்பமாதி அப்படி சொல்கிறேன் எதை நினைச்சாலும் மனசு ஒடுங்கும் ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே எதனால் மனசு ஒடுங்கித்துன்னு பார்க்கணும் பிரம்மாக்கார விறத்தினால் மனசு ஒடுங்கினா தான் மோக்ஷம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர் சொல்லப்போனால் மோக்ஷன்னு கூட சொல்ல மாட்டோம் அது மன நமக்கு அந்த மைண்டு தானே எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது மனசு தானே பிரச்சனையாக சொல்லின்ட்டுருக்கோம் ஆகையினால என்னாக இருதுன்னா இந்த விறத்தி ஆயிடு அது மயமாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் மனசுக்கு அடங் மன மனம் அடங்கி போயிடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுங்கள் பெரும்பாலும் அடங்கி போயிடும்னு அர்த்தம் பரிபூர்ண சிதானந்த பரிபூர்ணம்ன அர்த்தம் முழுமையானன்னு அர்த்தம் பூர்ணம் பரிபூர்ணம் சித்தனத் உணர்வு ஆனந்தம் ஆனந்தம்னு சொன்னால் பேரின்பம் ஆ பரிபூர்ண சித்து பரிபூர்ண ஆனந்தாக ஸ்வரூப்பேன அந்த ஸ்வரூபமாகவே ஆகிவிடுகிறான் ஆகிவிடுகிறான்னு நிஜமாகறதில்லை அலை தண்ணீராகவே ஆகிவிட்டது அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த ஒரு உதாரணத்தை தான் பெருசாக வச்சுருக்கும் அலை தண்ணீராகவே ஆகிவிட்டதுன்னு அது தண்ணீர் வந்து வெளியில் வந்துதான் ஆக அலை தண்ணீராகவே ஆகிவிட்டதுங்கிறது எப்படியோ அப்படி இவன் பிரம்மமாகவே ஆகிவிட்டான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறான் அதையே எண்ணி எண்ணி அதுமயம் ஆகிடுது ஆனால் பிரமர கீட்டவத்தெல்லாம் படித்தோம்